ஓம் தரப்பிரமனே நமக ஓம் தத் சத் பரப்பிரம குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பளவன் ஞான குருபாணியை உள்நாடு உலகளாம் உணர்ந்து ஓதர்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வார்த்தி வணங்குவான் வானவரசமா தொடர்பினால் உழுவோர் வழுத்தும் வன்னி இங்கரனை வானவரசனமணி அருமுகனை மாசரு கொற்றவாழ் இறையை வானவர் முதுவன் பாலனவளவன் வணங்கு நல்திருநலை மாதை வானவர் முதுவன் பாலனவளவன் வணங்கு நல் மாதை வானவர் அதனாமுத் திராமேச வல்லலை வணங்கி வாழ்த்துவாம் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்பியினிடையெழும் ரசதம் என்றுமாய் இழகி இன்பாகி ஒப்பிட ஏதுமின்றி பிரமத்து உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்சம் உறமையை தோழ அறிந்தது நியாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேஷாத்திரி சிவனார் என்னும் மாதவனே திருச்சிற்றம்பலம் சென்ற வகுப்பில் ஜீவனுக்கு மூன்று அவஸ்தைகள் அந்த ஜீவனுக்கு மூன்று அவஸ்தைகள்லையும் சாக்கர சொப்பனை சுளுத்தியில் மூன்று நாமங்கள் ஒவ்வொரு அவஸ்தையிலையும் நாமங்கள் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய விரிவை நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து அந்த ஆத்மாவுக்கு மூன்று அவஸ்தையில் அவனுக்கு என்னென்ன பெயர்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்த்துட்டு வர்றோம் சொப்பன சாக்கரத்தில் ஜீவாத்மான்னு பேர் சொப்பனத்தில் அந்த பிரம்மத்துக்கு அந்தராத்மான்னு பேர் சுளுத்தியில் அதே பிரம்மத்துக்கு பரமாத்மான்னு பேர் அப்புறே அப்புறம் ஞான ஆத்மான்னு ஒன்று இருக்குது துரியத்தில் இருக்கிறதுக்கு ஞான ஆத்மான்னு பேர் அப்படின்னு எடுத்துக்கரலாம் இப்போ நம்ம ஜீவாத்மாவுக்கு விளக்கம் சென்ற வகுப்பில் பார்த்தோம் இதில் அந்தர ஆத்மாவுக்கும் பார்த்தோம் அந்தரம்னா தனிமைன்னு அர்த்தம் இலையில் தண்ணி எப்படி ஒட்டாதோ தாமரை இலைய தண்ணி எப்படி ஒட்டாதோ அதே போல் பிரம்மம் சொப்புணவத்தில் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் சைதன் ஜீவன் சாக்கரவஸ்த வாசனையின்று உதயமாகின்ற போகங்களை மனம் என்னும் கரணத்தால் அனுபவிக்கிறது சாக்கரத்தில் இதை அனுபவிச்ச அந்த வாசனையை சொப்பனத்தில் மனதானது வாசனை வடிவமாக இருந்து அனுபவிக்கிறது அந்த அனுபவத்தினால் வரக்கூடிய சுகதுக்கத்தையும் அது அடையிறது அப்படியெல்லாம் எல்லாம் அந்த ஜி அந்த விவகாரங்கள்லாம் இருந்தாலும் ஆனால் அந்த ஆத்மா இருக்கே அந்த பிரம்மம் இருக்கே அந்த சொப்பனத்தில் என்ன செய்து அது அந்த ஆத்மாக இருந்து சாட்சி மாத்திரமாக தான் இருக்குது அது எதையும் இது பண்ணுறதில்லை இன்வால்வ் ஆகுறது கிடையாது அதில் போய் உள்ள போய் ஈடுபடுறது கிடையாது சாக்கர வசதி இன்வால்வா அதனால ஜீவாத்மான பேரு சொப்பணத்துல அங்கே போய் உள்ள போய் ஈடுபடலை அதனால அவனுக்கு அந்த ஆத்மான பேரு சாட்சி மாத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பிரம்ம சைத்தன்யம் சொப்பணத்துலையும் சுகுதொக்கம் அதுல போக ஓக்கியங்கள்லாம் இருக்கு எல்லா வேறுபாடுகளும் எல்லாம் இருந்தாலும் அதுக்கு ஒன்றும் கிடையாது பிரம்மத்துக்கு ஒன்றும் கிடையாது அதனால் அவனுக்கு சாட்சி மாத்திரமாக இருக்கிறதுனால அவனுக்கு அந்தராத்மான்னு பேர் சரி சொப்பனத்தை பார்த்துட்டோம் இதுக்கடுத்து சுளுத்தியில் சாட்சியாக இருக்கும்போது பரமாத்மான்னு பேர் ஆ பிரம்மத்துக்கு பிரம்மத்துக்கு சுளுத்தி அவஸ்தையில் அவனுக்கு பரமாத்மான்னு பேர் அதாவது விளக்கம் சொல்கிற வெளியில் சஞ்சரிக்கும் குஞ்சுகளை தன் இரு ரக்கையால் அடைக்கிக்கொண்டு நித்திரை செய்யும் அதாவது வாரணப்பட்சி கோழியைப் போல சாக்கர சொப்பனங்களில் விரிந்துள்ள காரிய பிரபஞ்சங்களை சுளுத்தியில் தன்னில் அடைக்கிக்கொண்டு சாக்கரவாசன சம்ஸ்கார சகிதமாக இருக்கின்ற மூல அஞானமாகிய அவித்தையையும் பிர கணனாகிய ஜ ஜீவன் அவித்தையில் மூழ்கி விடயம் இல்லாமலும் குடும்ப நிவர்த்தி காரணமாக ஒன்றும் அறியாமல் சுகத்து உறங்குவதையும் சாட்சி மாத்திரமாக அறிந்து கொண்டு அவித்தையில் அடங்காமல் எல்லாவற்றிற்கும் மேலாக பிரகாசித்து கொண்டு இருத்தலால் பரமாத்மா எனப்படுவன் பரமாத்மாவுக்கு லட்சணம் செய்கிறாரு அதை சுழித்திய அவசை இந்த கோழி மேஞ்சிக்கட்டுருக்கு மேஞ்சுக்கிட்டிருந்தாலும் அது நல்லா தூங்கும்போது குஞ்சுகோலப்புறம் தன்னோடய ரெக்கைக்குள்ளே போட்டு படுத்துக்கிட்டு பொத்திக்கிட்டு அது தூங்குது இது கோழி அதே போல் நம்ம சாக்கிரத்தில் சொப்புனத்தில் விவகாரம் நிறையா பண்ணுறோம் அதெல்லாம் விட்டு போட்டுத்தே நம்ம தூக்கத்துக்கு போகிறோம் சாக்கரத்தில் இருக்கிறது சோப்பனத்தில் இருக்கக்கூடிய வாசனை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மூல அஞ்ஞானமாகி அவித்தியையும் பிரக்யான கணமாகி ஜீவன் அவித்தியில் மூழ்கி அவித்தியில் மூழ்கி விஷயம் இல்லாமலும் அப்போ அஞ்ஞானத்தில் போய் அந்த மூழ்கின உடனே அங்கே விஷயம் கிடையாது சாக்கர வசத்தில் இருக்க விஷயம் அங்கே கிடையாது சொப்பனத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த சுழித்தில கிடையாது அது மூலம் அஞ்ஞானத்தில் ஒடிஞ்சிருக்கு ஒடிஞ்சி அங்கே குடும்ப நிவர்த்தியும் கிடையாது குடும்பம் கோத்திரமெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது இதெல்லாம் விட்டு போட்டு செவனேன்னு போய் தூங்கணுங்கிறதுக்காக அங்கே போய் எல்லாம் விட்டு போட்டு சுகமாக உறங்குது இது இந்த ஜீவன் அப்படி உறங்குறதையும் அங்கேயும் இந்த ஆத்மா என்ன செய்து பிரம்மம் என்ன செய்துன்னு கேட்டால் அதையும் சாட்சி மாத்திரமாக இருந்து கொண்டு அவித்தியில் உயிர் ஒடுங்கிறது கிடையாது எது ஆத்மா ஒடுங்கிறது கிடையாது அவித்தியில் அடங்காமல் எல்லாவற்றிற்கும் மேலாய் பிரகாசித்து கொண்டு இருத்தலால் பரமாத்மா எனப்படுவன் அதனால் அவனுக்கு பரமாத்மான்னு பேர் தூக்கத்தில் வந்து அந்த தூக்கத்தையும் அறிகின்றான் அறிவுக்கு தூக்கத்தில் உடுங்கிறது ஜீவன் ஜீவனையும் அறிகின்றான் சாட்சி மாத்திரமாக அதனால் அவனுக்கு பரமாத்மான்னு பேர் இதுக்கு அந்த பிரம்மத்துக்கு ஆத்மாவுக்கு பரமாத்மான்னு பேர் அதுக்கடுத்து அஜான ஆத்மான்னு ஒன்று இருக்குது அவஸ்தாத்திர சாட்சியாக இருக்கும் போது ஞான ஆத்மா என்று கூடுஸ்தன் என்று சொல்லப்படும் ஞான ஆத்மா அப்படின்னா அவஸ்தாத்திரியங்களையும் அவஸ்தாத்திரய வியாபாரங்களையும் அவஸ்தாத்திரிய வாசிகளான விசுவனாயிய மோசீவர்களையும் விசுவனாதிய ஜீவர்களையும் சாட்சி மாத்திரமாக அறிந்து கொண்டு இருப்பதால் தூள சூக்கும கார்ம சரீரங்களையும் அதனுடைய விவகாரங்களை அறிந்து கொண்டு இருப்பதாலும் இது அறிவு சொருபமான திருக்காய் அறிவுருளாய் இருக்கிறது இது அறிவுருளாக இருக்கிறது திருஷியங்களாய் அறியப்படும் பொருளாய் மற்றவைகள் திருஷியங்களாய் இருக்கின்றன திருஷியங்கள் அறியப்படும் பொருள்களாய் இருக்கின்றன அந்த ஆத்மா மட்டும்தான் திருக்காய் இருக்கிறது அறிபவனாக இருக்க அறிபொருளாக இருக்கிறான் இது மற்றெல்லாம் அறியப்படும் பொருளாக இருக்கிறது அதே திருஷ்யம்னு சொல்லப்படுகிறது சரீரங்களுக்கு வேறாயும் சரீரங்களை அறிபவனாயும் சரீரங்களால் அறியப்படும் பொருளாய் இல்லாததனால் ஞான ஆத்மா எனப்படுவன் சரீரங்களுக்கு வேற இருக்குது சரீரங்களை அறியுது இந்த சரீரங்கள்னால் அது அறியப்படாது அதனால் அது அறிவு சொருபம் ஞான ஆத்மான்னு பேர் இது பிரமம் அதாவது என்ன சொல்ல ஞான ஆத்மான்னால் நமக்கு மூன்று அவஸ்தைகளையும் அறிகிறது அவஸ்தாத்திரயங்களையும் அவஸ்தாத்திரிய வியாபாரங்களையும் சாக்கரத்தில் இருக்கிறது அரியுது வியாபாரிய சத்து சொப்பனத்தில் இருக்கிறது பிராதிபாசிக சத்து சுழுத்தியில் இருக்கிறது அஞ்ஞான அறியாமை இந்த இது ரெண்டு இருக்குது இவைகள் மூன்று அவஸ்தைகள் மூன்று அவஸ்தையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவைகள் எல்லாவற்றையும் சாட்சிய மாத்திரமாக அறிகின்றதுனால இந்த மூன்று ஜீவர்கள் நிலையிலெல்லாம் அறிகிறது விசுவனை பற்றியும் விவகாரிய ஜீவனை பற்றியும் தைஜதனை பற்றியும் பிராதிபாசிக ஜீவனை பற்றியும் சுப்பன கற்பதனை பற்றியும் பிராக்கின பற்றியும் பரமாத்மிக ஜீவனை பற்றியும் இந்த ஆத்மா அறிகிறது மூன்று சாத் மூன்று அவஸ்தைகளே அறிகிறது சாக்கரன் சொப்பனும் சுலுத்தி அறிகிறது மூன்று அவஸ்தையில் அறியப்பட இருக்கக்கூடிய ஜீவனையும் அறிகிறது விழிப்புணையில நிலையான பொருள்களை அறிகிறது கனவுல நிலையற்ற பொருள்களை அறிகிறது தூக்கத்தில் வந்து ஒன்றும் அறியாமல் சுகமாக தூங்கினே என்கின்ற அறியாமையையும் ஆனந்தத்தையும் அறிகிறது விஷயங்கள் வேறு வேறாக இருக்கின்றன இந்த மூன்று அந்த காலங்கள் அவஸ்தைகள் இந்த மூன்று விஷயங்கள் இவைகளை எல்லாவற்றையும் அறிகின்றவன் எவனோ அவனே ஆத்மா அதனால அவனுக்கு ஞான ஆத்மான்னு பேரு அப்படிங்கிறத சொல்றான் இந்த ஆத்மாவானது திருக்காக இருக்கிறது திருக்கு திருஷ்யம்னு சொல்லுவாங்க திருக்குனா அறிபவன் திருஷ்யம்னா அறியப்படும் பொருள் பிரம்ம ஒன்று தெருக்கு ஆத்மா ஒன்றுதும் தெருக்கு பாக்கி அனைத்துமே ஜகஜீவரம் அனைத்துமே வந்து திருச்சியம் அப்படிங்கிறது கருத்து அப்போ ஞான ஆத்மான்னு அவருக்கு அவஸ்தாத்தில் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு ஞானாத்மான்னு பேர் இன்னொரு பேர் கூடிஸ்தன்னு ஒரு பேர் இருக்குது கூடஸ்தன்னா என்னான்னு கேட்டால் இந்த கொல்லன் பற்றையில் அந்த இரும்புகளை அடித்து நிமுக்கிறதுக்கு பதம் வைக்கிறதுக்கு அடியில் ஒரு கல் வச்சுருப்பாரு அதுக்கு தென் கூடம்னு பேர் அதுக்கு மேலே கம்பியை வச்சு பதம் வைக்கிறது அறுவாலை வச்சு அடித்து பதமாக்கிறது எல்லாம் நடக்கும் ஆனால் இந்த கீழே இருக்கக்கூடிய பெரிய இரும்பு இருக்குது கூடமானது அது வந்து அசையாது மேலே இருக்கிறது தான் அந்த அடிக்கிறது தான் பூராமே அடிபட்டது பூராமே வேறுபாடு அடையும் ஆனால் கீழே இருக்கக்கூடிய அந்த இரும்பானது அது வந்து அசையவே அசையாது ஒரே மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு கூட்டம்னு பேர் அதே போல் பிரம்மமானது ஆத்மாவானது அதனுடைய முன்னிலையில் எதெல்லாம் நடந்தாலும் அதுக்கு ஒன்றும் கிடையாது அது சாட்சிய மாத்திரமாக அறிந்து அதனால அந்த ஆத்மாவுக்கு கூடஸ்தன்னு ஒரு பேர் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ஜீவனுக்கு மூன்று சரீரங்களும் ஆத்மா பிரமத்துக்கு மூன்று மூன்று நிலைகளையும் நம்ம பார்த்தோம் சாக்கரம் சொப்புரம் சுலுத்தி அவசரத்தில் சாச்சி அப்படிங்கும்போது அதுகளுக்கு ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் அந்த நிலையில பார்த்தோம் ஜீவனை பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து ஈஸ்வரனுக்கு போகிற இனி ஈஸ்வரனை பற்றி அவனுக்கு மூணு சரீரங்கள் மூன்று அவஸ்தைகள் இவைகள்லாம் சொல்லப்படுகிறது சரி என்னான்னு நம்ம பார்க்கலாம் இனி ஈஸ்வரனுக்கு மூன்று சரீரங்களும் மூன்று அவஸ்தைகளும் சொல்லப்படும் சொல்ல போற மூன்று சரீரம் மூன்று அவஸ்தை சாக்கரன் சொப்பனும் சுழுத்தி மூன்றும் சொல்லப் போகிறார் கற்பித பிரபஞ்ச வடிவமாக தோன்றுகின்ற தோள பஞ்ச அந்த பூதங்களிலே தோன்றிய மூன்று ஜாதியா இருக்கின்ற தோள சரீர சமஷ்டியும் கூடி ஈஸ்வர தூள சரீரம் என்றும் விராட்டன் என்றும் சொல்லப்படும் அதாவது ஈஸ்வரனுக்கு சரீரம் தூள சரீரம் எதுன்னு சொல்ற அதாவது இந்த தூள பஞ்சபூதங்கள் இருக்கே கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணி மண்ணு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் இதுக்கு தூளபூதம்னு பேர் இந்த பூதத்தில் தோன்றியிருக்கக்கூடிய மூன்று ஜாதியாக இருக்கின்ற தூள சரீரங்கள் இகலோக பரலோக இரண்டு லோகம் இரண்டு லோக புத்தியும் கொடுக்கக்கூடிய மானுட சரீரம்னு ஒன்று இருக்குது அது உத்தம சாதி யுகலோகத்துலேயும் பரலோகத்துலையும் என்னென்ன இருக்குங்கிற உச்சாரணம் பண்ணக்கூடிய புத்தி இருக்கிறதுனால அவனுக்கு மனிதனுக்கு உத்தம சாதி இது ஒரு ஜாதி அடுத்த லோகத்தை பற்றி ஒன்று தெரியாது யுகத்தை மட்டும் தெரியும் மரஞ்செடிவொடி இதுவைகளுக்கு மத்திம சாதி யுகலோக புத்தியை மறைத்து பசு வச்சு முதலானவை மத்திமசாதி பசு கட்சிங்கிறது விலங்குகள் பறவைகள் இவைகள்லாம் வந்து பரலோகத்தை பற்றி விசாரணை தெரியாது ஆனால் யுகத்தை பற்றி அதுகளுக்கெல்லாம் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லா மிருகங்கள் விலங்குகள் எல்லாவற்றின் இந்த இவைகளுக்கு மத்திய மசாத்தின்னு பேர் அதுக்கடுத்து இந்த தாவராதிகள் இருக்கே அது படத்தை பற்றியும் தெரியாது யுகத்தை பற்றியும் தெரியாது அது ஒரே இடத்துல இருக்கும் அதுக்கு பேர் தாவராதிகளுக்கு அதம் மசாதினு பேர் உத்தமசாதி மனிதன் மிருகங்கள் பறவைகள் இவைகளெல்லாம் மத்திய மசாதி தாவராதிகள் அதம் இப்படி மூன்று ஜாதி இருக்குன்னு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இந்த சரீரங்களும் அந்த தூள பஞ்சபோதமும் சேர்ந்து ஈஸ்வரனுக்கு இதுக்கு சமஷ்டின்னு பேர் சேர்ந்து எல்லா தூளசரீரம் எல்லாம் சேர்ந்து ஈஸ்வரனுக்கு தூளசரீரம்னு பேர் இதுக்கு சமஷ்டின்னு சொல்கிறது சமஷ்டி அப்படின்னா வீட்டினால் தனியாக இருக்கிறதுனு அர்த்தம் ஒரு மரமாக பார்க்கறது வியட்டி வனம்னு பார்க்கறது வனாந்தர்ம புறா மரத்தையும் சேர்த்து பார்க்கறதுக்கு சமஷ்டின்னு பேர் நம்ம தனிப்பட்ட ஒரு ஆள்னாக்கோ வியட்டின்னு பேர் எல்லா மனிதர்களையும் சேர்த்து பார்க்குறதுக்கு சமஷ்டின்னு பேர் அதே போல் எல்லா சரீரங்களும் பஞ்சபூதங்களும் சேர்ந்து ஈஸ்வரனுக்கு தூள சரீரம் ஈஸ்வரனுக்கு தூள சரீரம் ஈஸ்வரன் எங்கே இருக்கா எங்கே இருக்காங்கன்னு நம்ம பாட்டுக்கு உச்சாரணம் பண்ணிக்கிட்டுருக்கான் ஐஞ்சானியில் காணாங்க காணாங்கிற இதே தூள பஞ்சபூதங்களும் தூள சரீரங்களும் அனைத்தும் சேர்ந்து ஈஸ்வரனுடைய தூள சரீரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு விராட்டுன்னு பேர் அந்த ஈஸ்வரனுக்கு விராட்டுன்னு பேரு விராட்டுன்னு என்னான்னு கேட்டால் விசித்திர அழகை பொருந்தி பெரிய வடிவமாக இருத்தலால் விராட்டு எனப்படுவன் விசித்திரமான பொருந்தி அழகா இருந்து பெரிய வடிவமாக இருக்கிறதுனால அவனுக்கு விராட்டுன்னு ஈஸ்வரனுக்கு தூள சரீரத்துக்கு உராட்டுன்னு பேர் ஏன்னு கேட்டால் எல்லா சரீரத்திலும் இருக்கிறதுனால சரி அந்த இதில் சாக்கரவஸ்தி பொருந்துகின்ற ஈஸ்வரனுக்கு வைசுவானர் என்றும் இந்த இருவகைக்கு அதிஷ்டானமான சைத்தன்யம் பிரம்மா என்று சொல்லப்படுவன் அந்த ஈஸ்வரனுக்கு சாக்கரவஸ்தையில் அந்த விராட புரோடனுக்கு சாக்கரவஸ்தை இருக்கே அந்த சாக்கரவஸ்தையில் அந்த போய் அந்த ஈஸ்வரனுக்கு என்ன பேருன்னு கேட்டால் வைசுவானரன்னு பேர் வைசுவானர்னா என்னான்னு கேட்டால் சாக்கர் பிரபஞ்சமாக விசுவ வியாபகனாய் நரர் முதலிய சகல பிராணிகளிடத்தும் வசிப்பவன் ஆதலால் வைசுவானரன் எனப்படுவன் சகல பிரபஞ்சமாகிய விசுவ வியாபகனாய் நரர் முதலிய சகல பிராணிகளிடத்தும் வசிப்பவன் ஆதலால் வைசுவானரன் எனப்படுவன் எல்லா சொல் சாக்கர சாக்கரத்தில் காணக்கூடிய இந்த உலகம் பூராமே எல்லா பக்கமும் வியாபித்து எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் மனிதர் முதலிய சகல பிராணிகளிடத்திலுமாயிருக்கின்றான் எல்லா இடத்துலையும் வசிக்கிறதுனால அவன் இருப்பதனால் அவனுக்கு வைசுவானர்னு பேர் யாருக்கும் ஈஸ்வரனுக்கு அது தோல் சரீரம்னு பேர் விராட்டுன்னு பேர் அவனுக்கு பேர் வைசுவானர்னு பேர் அந்த ரெண்டுக்கும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அதிஷ்டானமாகிய அந்த அதிர்ஷ்டான சைத்தன்யத்துக்கு பிரம்மானு பேர் பிரம்மான்னு பேர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஒன்று இருக்கு பிரம்மம்னு ஒன்று இருக்கு பிரம்மா வே வேறு பிரம்மம் வேற தெரிஞ்சுக்கிறோம் பிரம்மா வந்து மும்மூர்த்தியோடு சேர்ந்தது பிரம்மா பிரம்மங்கிறது சுத்த சைத்தன்யம் அதுதான் பிரம்மம் அப்படிங்கிறது அது வேற அதுக்கடுத்து சிவம்னு ஒன்று இருக்குது சிவன் ஒன்று இருக்குது சிவம்னா பிரம்மத்தை குறிக்கிறது சிவன்னா ருத்ரனை குறிக்கிது இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு அடுத்து இது வைஸ்வானர்னு பார்த்தோம் தூளசரீரம் ஈஸ்வரனுக்கு அடுத்து ஈஸ்வரனுக்கு அந்த பேர் வந்து தூளசரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த வைசுவானருக்கு பிரம்மான்னு பேர் பிரம்மானு பேர் மும்மூர்த்திகளை படைக்கும் கடவுளாகிய பிரம்மா அங்கு இருக்கிறார் அதுக்கடுத்து சுக்குமபூதங்கள் ஐந்தும் அந்த பூதங்களிலே தோன்றின சுக்கும சரீர சமஷ்டியும் கூடி ஈஸ்வர சுக்கும சரீரம் என்றும் இணையகற்பம் என்றும் சொல்லப்படும் இதுக்கடுத்து ஈஸ்வரனுக்கு சூக்கும சரீரம் சொல்கிறார் சூக்கும சரீர ஈஸ்வரனுக்கு சூக்கும சரீரம் எதுன்னு கேட்டால் இந்த சூக்கும பஞ்சபூதங்கள் இருக்குது விஜயபக்தியிலிருந்து தோன்றினா இந்த சுக்கும பஞ்சபூதங்கள் அதையும் அந்த பூதங்களில தோன்றிட தூள சரீர சமஷ்டியும் கூடி ஈஸ்வர தூள சுக்கும சரீரம் என்று சொல்லப்படும் அவனுக்கு தென் ஈஸ்வர சுக்கும சரீரம்னு பேர் இரண்ய கற்பனு பேர் சுக்கும பூதங்களும் சூக்கும சம சகல சுக்கும சரீரங்களும் சேர்ந்து ஈஸ்வரனுடைய சுக்கும சரீரம் அதுக்கு இரண்யகற்பு பேர் இரண்யகற்பம்னா என்னன்னு கேட்டால் இரண்யம்னா பொண்ணுன்னு அர்த்தம் பொண்ணை போல் பிரகாசிப்பதாயும் பிரகாச திரவியங்கள் பொருள் அனைத்தையும் தன் உதரத்தில் வயிறு வயிறு கற்பமாக அடங்கி இருப்பதால் இரணியகற்பன் எனப்படுவன் இரணியகற்பன்னா இரணியம்னா பொண்ணுன்னு அர்த்தம் பொன்போல பிரகாசிக்கிறதுனால இரண்யம்னு பேரு பிரகாசத்து பொருள்கள் அனைத்தையும் தன்னுடைய வயிறு கற்பமாக தன்னுடைய வயிற்றுக்குள்ள அடக்கி இருக்கிறதுனால அவனுக்கு இரணியகர்பன்னு பேரு ஈஸ்வருடைய சுக்கும சரீரத்துக்கு இரணியகர்பண்ணு பேர் அவன் எல்லாத்தையும் தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கிறான் இதனுடனே கூடிய சொப்பன அவஸ்தை பொருந்துகின்ற ஈஸ்வரன் சூத்ர ஆத்மான்னு பேர் இதுக்கு சூத்திர ஆத்மான்னு பேர் யாருக்கு ஈஸ்வரனுடைய சூக்கும சரீரத்துக்கு இரநகர பெண்ணு பேர் அதில் இருக்கக்கூடிய அந்த சொப்பனவஸ்தையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு பேர் சூத்திர ஆத்மான்னு பேர் அதாவது பல மணி மணிகளிலும் சூத்திரமாகிய அதாவது உள்ளீடாக ஒரு நூல் கோர்த்து இருப்பது போல சகல சூக்கும சகங்களுக்கும் ஈஸ்வரன் வியாபத்து இருத்திரளினால் சுத்ராத்மாயனப்படுவன் இப்போ ஒரு மாலை இருக்கு அந்த ஒரு மாலைக்குள்ள மாலைன்னா இந்த இந்த மணி மணியெல்லாம் கட்டப்பட்டிருக்கு அந்த மணிக்கு உள்ளே ஊறி ஒரு நூல் இருக்கும் கோர்த்து கோர்த்து கோர்த்து இந்த மாலை கட்டப்பட்டிருக்கு ஆனால் அந்த மணிமட்டு தனியாக இருக்காது இந்த நூல் இருந்தால் தான் அது இருக்கும் அதே ஆனால் நூல் தெரியாது ம அந்த மணிமட்டுன்னு தெரியும் அதே போல் எல்லா சரீரத்துக்குள்ளேயும் இருக்குது இருந்து கொண்டு அவன் வியாபித்து அவனுக்கு சுத்திர ஆத்மானு பேர் அவருக்கு நம்ம உடம்புக்குள்ள மட்டும் நம்ம இருக்கிற ஜீவனுக்கு தைஜதன்னு பேர் பிராதிபாசிக சீவன்னு பேர் சுப்பன கற்பிதன்னு பேர் ஈஸ்வரனுக்கு சகல சரீரத்தில் இருக்கக்கூடிய சுக்கும சரீரத்தில் அவனுக்கு பேர் என்ன பேருனா இளைஞ கற்பன்னு பேர் அவனுக்கு பேர் என்ன பேருன்னு கேட்டால் சூத்ர ஆத்மான்னு பேர் சூத்ராத்மானால் அந்த நூலு மணிக்குள்ள நூலு போல எல்லா சுக்கும சரீரத்துக்கு உள்ளேயும் அவன் இருக்கிறான் அவை இல்லாத சுக்கும சரீரம் கிடையாது அதனால் அவனுக்கு சுத்ர ஆத்மான்னு பேர் இதுக்கு ரெண்டுக்கும் இந்த இருபதுக்கு அதிஷ்டானமான சைத்தன்யம் இருக்கே அதுக்கு விஷ்ணுன்னு பேர் இப்போ விஷ்ணுன்னு பேர் விஷ்ணுவும் வந்துட்டேன் ஈஸ்வனுடைய சுக்கும சரீரத்தை பார்த்துட்டோம் சுக்கும புதங்களும் சுக்கும சரீரங்கள் அத்தனையும் சேர்ந்து ஈஸ்வரனுடைய சுக்கும சரீரம் அதில் அவனுக்கே இரணியகரப்பன்னு பேர் அந்த அவ சொப்பன அவஸ்தையில் இருக்கும்போது அந்த ஈஸ்வரனுக்கு சூத்ர ஆத்மான்னு பேர் சூத்ர ஆத்மான்னா நூலு மணிக்குள்ள நூலு கோர்த்து இருப்பது எல்லா சுக்கும சரீரத்துக்குள்ளும் உள்ளீடாக இருக்கின்றான் அதனால் அவனுக்கு பேர் சுத்திராத்மானு பேர் இந்த ரெண்டுக்கு அதிஷ்டானமான சைத்தன்யம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் இருக்கே அதுக்கு அவனுக்கு விஷ்ணுன்னு பேர் தோள சரீரத்துக்கு பிரம்மா சுக்கும சரீரத்துக்கு விஷ்ணு இந்த தூளம் சூக்குமோ கா இரண்டின் வாசடியுடனே கூடியிருக்கின்ற மாயை ஈஸ்வர காரணசரீரம் என்றும் அவ்யாகிருதம் என்றும் சொல்லப்படும் இந்த தூளம் சூக்குமம் ரெண்டு இந்த வாசியுடனே கூடியிருக்கின்ற அந்த மாயை இருக்குது அது ஈஸ்வரனுடைய காரணசரீரம் அதுக்கு தான் அவ்யாகிருதம்னு பேர் ஈஸ்வரனுடைய காரணசரீரம் அவ்யாகிரதம் அதாவது நாமரூப விஷய ஆகாரமாக வெளிப்படாது இருத்தலினால் அவ்யாகிருதம் எனப்படுவன் அவனுக்கு அவ்யாகிருதம்னு பேர் நாமரூபங்கள்லாம் இல்லை அதனால் அவனுக்கு அவ்யாகிருதம்னு பேர் ஈஸ்வரனுடைய காரணசரீரத்துக்கு அவ்யாகிரதம்னு சொல்லப்படுகிறது இதுவனுடனே கூடி சுழித்த அவஸ்தை பொருந்துகின்ற ஈஸ்வரன் அந்தரியாமி என்றும் இந்த இருவகைக்கு அதிஷ்டான சைத்தன்யம் ருத்ரன் என்றும் சொல்லப்படுவன் சரி இந்த அபியாகரகம் சொல்கிறோமே ஈஸ்வரனுடைய காரண சரீரம் அதில் சுழித்த அவஸ்தை பொருந்துக்கும் போது அவனுக்குத்தான் அந்தரியாமின்னு பேர் யாருக்கு அந்த ஈஸ்வரனுக்கு காரண சரீரத்தில் புரிஞ்சு இருக்கும்போது அவனுக்கு அந்தர்யாமின்னு பேர் அந்தர்யாமினா என்னான்னு கேட்டால் அந்தருன்னா உள்ளன்னு அர்த்தம் மறைவுன்னு அர்த்தம் ஒருவன் பொம்மைக்குள்ளே நுழைஞ்சு பொம்மை இருக்கிற மாதிரியே தலையாடுறது கைகால ஆட்டுறது இப்படி ஆற்றானு வச்சுக்கிடுவான் அதை போல சகல பிராணிகளிடத்துலேயும் இருந்து கொண்டு உள்ளும் அறிவாக இருந்து கொண்டு பிராணிகள் தம் தம் கர்மங்களுக்கு தக்கவாறு கோகங்களை அனுபவிக்கும்படி அசைப்பிக்கின்றன அதனால் அந்தரியாமி என்று பெயர் வந்தது அவள் வினைக்கு ஏற்ற மாதிரி ஆங்காங்கு இருந்து அதை ஆட்டு வைக்கின்றான் யாரு ஈஸ்வரன் அவாளவால் வினைக்கு ஏற்ற மாதிரி உள்ள உள்ளே இருந்து கொண்டு அந்த அந்த கருமத்துக்குள்ளே இருந்து கொண்டு அதை ஆட்டு விற்கிறேன் சும்மா எல்லாரும் நம்ம நினைக்கிறேன் நம்மளுடைய திறமை நான் பிள்ளைங்க கிடையாது அவள் ஆட்டு விற்கிறேன் நம்ம ஆறுறோம் அதனால அவனுக்கு அந்தரியாமைன்னு பேர் எப்படி ஆட்டு விற்கிறேன் அவள் அவள் கருமை வனக்கி ஏற்ற மாதிரி ஆட்டு விற்கிறேன் சின்ன விஷயமா இருக்கும் மாட்டிக்கிறவன் பெரிய விஷயமா இருக்கும் தப்பிச்சிக்கிறவன் சின்ன விஷயத்தை செய்ய முடியாது பெரிய விஷயத்தை ஈஸியாச்சு இதுகளெல்லாம் வந்து அவள் அவள் வினைக்கேற்ற மாதிரி ஆட்டு வைக்கிறான் கூட்டு வைக்கிறான் அதனால் அவனுக்கு அந்தரியாமின்னு பேர் அவன் அவனுக்கு தெரியாமல் எதையும் செய்ய நடக்காது அதனால் அந்தரியாமின்னு பேர் அவனுக்கு சரி இந்த ரெண்டுக்கும் அதிர்ஷ்டானமான சைத்தன்யம் இருக்கே அதுக்கு ருத்ரன் பேர் ருத்ரன்னு பேர் காரணசரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு அவ்யாகிரதம்னு பேர் அதில் வந்து ஈஸ்வரன் அந்தரியாமின்னு பேர் அதுக்கு அதிர்ஷ்டானமான சைத்தன்யம் ருத்ரன் என்று சொல்லப்படுகிறது இந்த இருவகைக்கு அதிஷ்டானமான சைதன்யம் ருத்ரன் என்று சொல்லப்படுகிறது ஜீவன் தன் மூன்று அவஸ்தைகளிலும் மூன்று சரீரங்களாயிருக்கின்ற இருபத்தேழு தத்துவங்களுடன் நான் என்று கலந்து நிற்கின்றது போல ஈஸ்வரனும் தன் மூன்று அவஸ்தைகளிலும் மூன்று சரீரங்களாயிருக்கின்ற முப்பத்தி ரெண்டு தத்துவங்களுடன் கலந்து அதாவது ஜீவன் வந்து மூன்று அவஸ்தையிலையும் மூன்று சரீரத்தில் இருபத்தேழு தத்துவங்களும் நானன்று கலந்து நிற்கிறேன் ஆறு ஜீவன்கள் இருபத்தேழு தத்துவம் அதாவது தோளம் ஆறு சுக்குமை இருபது ஆத்மா ஆக இருபத்தி ஏழோட இந்த ஜீவன் கலந்து இருக்கின்றான் அதே மாதிரி ஈஸ்வரனும் மூன்று அவஸ்தைகள்லையும் மூன்று சரீரத்திலையும் கலந்து இருக்கின்றான் முப்பத்தி ரெண்டு தத்துவங்களுடன் கலந்து இருக்கின்றான் தோல சமஷ்டி சரீர தத்துவங்கள் ஆறு சூக்கும சமஷ்டி சரீரங்கள் இருபது பிரம்ம ஒன்று பஞ்சபூதங்கள் அஞ்சு ஆக முப்பத்தி ரெண்டு கூடி ஈஸ்வரன் கலந்து இருக்கின்றான் ஜீவன் இருபத்தி ஏழு ஈஸ்வரன் முப்பத்தி ரெண்டு தத்துவங்களுடனும் கலந்து நிற்பன் ஆகையினாலே ஜீவசிதாபாசன் தன் சரீரம் ஆத்தமாவை கலந்து ஈஸ்வரன் தன் சரீரமாகிய சகல சரீரங்களோடும் சகல பிரபஞ்சங்களும் கலந்து நிற்பன் ஜீவனாகிய நம்ம இருக்கிறமே நம்ம சரீரத்தில் உள்ள அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிறோம் ஈஸ்வரனும் சகல சரீரத்திலையும் சகல பஞ்ச சகல பஞ்சபூதங்கள் அத்தனை ஏடு இருக்கின்றான் சகல பிரபஞ்சத்தோடு கலந்து இருக்கிறான் அதனால் அவனுக்கு இருக்கிறான் ஆனால் ரெண்டுக்கும் சாட்சியாக இருக்கிறானே இந்த இருவரும் சாட்சியாக இருக்கக்கூடிய பிரமசைத்தன்யமும் ஜீவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம சைத்தன்யம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சகல சரீரங்களிலும் சகல பிரபஞ்சத்தையும் பத்துத்துக்கையும் அதிக்கிரமத்து எல்லை எட்டு எல்லா சரீரத்திலையும் இருக்குது எல்லா பிரபஞ்சத்துலையும் இருக்குது பத்து துக்கையும் பத்துத்துக்கும் பத்து தசையும் கலந்து நீக்க மர நிறைந்திருக்கிறது அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் ஈஸ்வரனுக்கு மூன்று சரீரங்கள் மூன்று அவஸ்தையில் மூன்று பெயர்கள் பார்த்தோம் இருபத்தேழு தத்துவங்களோட ஜீவன் கலந்துருக்கிறான் முப்பத்தி ரெண்டு தத்துவங்களோட ஈஸ்வரன் இருக்கிறான் ஜீவன் வந்து சன் சரீரம் மாத்திரமாக இருக்கிறான் ஈஸ்வரன் தன் சரீரம் சகல சரீரங்கள் சகல பிரபஞ்சத்தின கலந்துருக்கிறான் பிரம்ம சைதன்ய சகல சரீரங்களிலும் சகல பிரபஞ்சங்களிலும் பத்தத்துக்கையும் அதிகிரமித்து எல்லையற்றும் இருக்கிறது பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுவரைக்கும் நம்ம ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு சரீரங்கள் இவைகளெல்லாம் நம்ம வந்து இங்கே விரிவாக பார்த்தோம் அதுக்கடுத்து அடுத்த வகுப்பில் ஜீவனுக்கு விவகாரம் பண்ணுறதுக்கு தோள சரீரத்துக்கு எத்தனை தத்துவம் சுக்குமத்துக்கு எத்தனை தத்துவம் காரண சரீரத்துக்கு எத்தனை தத்துவம் அதேமாதிரி ஈஸ்வரனுக்கு எத்தனை தத்துவம் இவைகள்லாம் கொஞ்சம் விரிவாக சொல்லுகின்ற அடுத்த வகுப்பில் அதை பற்றி நாம் பார்க்கலாம் அடியெண்ணி ஆள் அருள்மே எண்ணி சாற்றி வந்த பரணி கொடி நே திமிப்பளவில் இங்கனை வீடழித்த கண்ணா கடை போக கார் தந்திதாயாவானும் சர்கதியங்காவானும் அந்த மிளா என்ப நமக்கீவானும் எந்த நுயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்றம்பழம்